ஒன்பது அப்துல்லும் எடுத்துச் செல்பவருக்கு அல்லாஹ் செழிப்பை தருவானாக பிறரால் செய்தி கூறப்படுபவர்கள் கேட்பவரை விட பேணிதல் மிக்கவர்கள் என்று நபி சொல்லாகவும் அணைகி செல்லும் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு இது ஹசன் சஹி என திரும்பி இமாம் கூறுகிறார்கள்